வணக்கம் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நெற்றினையின் பொது அறிவு குபியலுக்காக கந்தரவு கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று யூனினார் ஏர்டெல் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் இண்டோர் நகரமாகும் மூன்று இந்தியாவில் வேகமாக வளரும் மிக பெரிய நகரம் கச்சியாபாத் என்ற நகரமாகும் நான்கு இந்த ஆண்டு சிறந்த செயல்பாடு கொண்ட மாநிலமாக ஜார்க்கண்ட் மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய எந்த நாவலிற்காக சாகித்ய விருது பெற்றுள்ளார் இரண்டு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்து மீண்டும் அவர்களை அவர்கள் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கும் திட்டமானது செயல்படுத்தப்பட மூன்று லோக்பாலின் புதிய தலைமை நீதிபதியாக யாரை நியமிக்க உள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது நான்கு மின்சக்தி துறையில் பெண் தொழில் முனைவோருக்கான திட்டமான பர்வதுக் பவர் என்ற திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி